நமஸ்காரம் நம்ம ஈஷாவாசிய உபனிஷத்தோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருக்கோம் நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மனுஷ ஜீவனத்தோட லட்சியம் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் எல்லா ஜீவராசிகளும் எதை ஆசைப்படுது அப்படின்னா சுகமே துக்கமே மாபூத் சுகம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் வேணும் என்னாலும் சுகம் வேண்டும் துக்கம் கொஞ்சமும் வேண்டாம் இதா சர்வ ஜீவராசிகளுக்கும் இதா லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் நித்திய ஆனந்தம் தான் நம்முடைய லட்சியம் துக்கம் கலக்காத ஆனந்தம் இந்த துக்கம் கலக்காத ஆனந்தம் நம்ம விவகாரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு டெய்லி நம்ம என்ன பண்றோம் டீப் அந்த டீப்ல கொஞ்சம் கூட துக்கம் இல்லவே இல்லை சொப்பனத்தில் துக்கம் இருக்கு அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்கு தேகம் இருக்கு கொஞ்சமும் துக்கமானது இல்லவே இல்லை பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கார் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார் டெய்லி மோக்ஷத்தை காட்டுறார் ரிலேட்டிவான ஒரு மோக்ஷத்தை காட்டுறார் ஒரு நாலு மணி நேரம் நம்ம மோக்ஷத்துல தான் இந்த ஜெயம் இல்ல இந்த ஜெகத் இல்லை என்னுடைய அகங்காரம் இல்லை நான் நான் நான் நம்ம எதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அபிமானிக்கிறோமோ அது எதுவுமே இல்லை ஜென்மம் இல்ல மரணம் இல்ல ஒன்னும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட சுரூப்பம் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபம் அது இப்ப இருக்கா இப்பவும் இருக்கு ஆனா என்ன ப்ராப்ளம் இப்பவும் இருக்கு ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த தேகம் மனசு புத்தி இது எல்லாம் சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு அப்ப என்னோட டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம் எனக்கு தெரியாம போய் இப்ப இருக்கிற இந்த மனசு தேகம் புத்தி இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோடது அப்படின்னு அபிமானம் பண்ணி இந்த சம்சார துக்கத்துல இருக்கேன் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தையும் மனசு புத்தி இது நான் நான் நினைக்கிறனும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேகம் செத்து போச்சுன்னா நான் செத்து போறேன் தேகம் பிறந்துச்சுன்னா நான் பிறக்க அப்ப ஜென்ம மரணம் வந்து பாத்தீங்கன்னா எதுவரைக்கும் இந்த தேகத்தை நம்ம நான் அப்படின்னு பாவிக்கிறோமோ அது வரைக்கும் ஜென்ம மரணம் உண்டாயிட்டே இருக்கும் அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன இருக்கணும்னா லட்சியம் என்ன இருக்கணும்னா தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை நான் இருந்த சுகமாயிருந்தேன் அதுதான் என்னுடைய ஒரிஜினல் சுவாவம் சுரூபம் அப்ப இப்பவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல இப்ப ப்ரசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதான் அடிநாதமா இருக்கு ஆதாரமா இருக்கு ஃபுல் அவேர்னஸோட தூக்கத்துல என்ன நடந்துச்சோ நான் சுகமாயிருந்த ஒன்னும் தெரியல அதே விஷயத்த நான் சுகமாயிருக்கேன் என்னிடத்துல ஒண்ணும் இல்லை தேகம் இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை அப்படின்னு நான் இதுல நான் நானா நின்ன அப்படின்னா அதுதான் மோட்சம் நான் எப்படிப்பட்டது அப்படின்னா சுகஸ்வரூபம் வெளியில கே தேடுற சுகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துக்க சுரூபம் துக்கம் கலக்காத ஒரு சுகமும் நமக்கு இந்த லோகத்துல ஒண்ணும் கிடைக்காது ஒரு மசால் தோசை பண்ணி சாப்பிடணும்னா அதுக்கு பிரயத்தனம் இருக்கு ஒரு சின்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பே பண்ண வேண்டி அது ஒரு காலத்துல வருது ஒரு காலத்துல போயிடுது ஏதாவது ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு ஆனா ஒரு ஆனந்தம் மட்டும் பாத்தீங்கன்னா எதையுமே டிபெண்ட் பண்ணாத ஒரு ஆனந்தம் இருக்கு அது என்னுடைய சொருப்ப ஆனந்தம் தூக்கத்துல நான் இருக்கேன் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களுமே இல்லையே தேகமே இல்லை பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாரு காவிய கண்ட கணப்பத்தி ஒரு மாசத்தை ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபாய் இருந்தா போதுமா அப்படின்னு கொஞ்சம் சில கரெக்ஷன் இருக்கும் பாத்துங்க விஷயத்த மட்டும் எடுத்துங்க ஒரு மூன்று ரூபாய் இருந்தால் ஒரு மாசத்தை ஓட்டிர்லாம் அப்படின்னு காவிய கண்ட பட கணபதி வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் கிட்ட சொல்றாரு அப்ப பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று ரூபாய் எதுக்கு இந்த சரீரமே அதிகம் ஓய் அப்படின்றார் யோசிச்சு பாருங்க நான் சுகமா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரமே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் தூக்கத்துல ஏதாவது சரீரம் இருந்துச்சா எதுவும் இல்லை வீடு இருந்துச்சா இல்லை வாகனம் இருந்துச்சா இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப் இருந்தாங்களா இல்லை இந்த புத்தி மனசு எதுவுமே இல்லை நான் எதை வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் வேணும்னு நான் நினைச்சனும் இது எதுவுமே வந்து ஆனா அன்லிமிட்டடான ஆனந்தம் நமக்கு அங்க இருந்து லோக்கத்திலே பெரிய ஆனந்தம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளவு தரித்திரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ரோகியா இருந்தாலும் சரி கேன்சரோ இதோ எது வேணா இருக்கட்டும் தூக்கத்துக்குள்ளார போயிட்டா அவ்வளவுதான் ஆனந்தமும் ஆனந்தம் அங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாததுதான் சுகம் அதுதான் பிரம்மஸ்வரூபம் சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா இருக்கிறது நீங்களோ நானும் அந்த சச்சிதானந்தமா சுகஸ்வரூபமா தான் இருக்கும் அப்ப நமக்கு புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜீவர்களுடைய லட்சியமும் ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பாடி மைண்ட்ல இந்த ஜகத்துல தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜத்துல இருந்து நம்ம வித்ரா ஆகுறமோ தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அது மாதிரி தானா நிற்கிறோமோ அதுதான் மோக்ஷம் சரி இதுக்கும் வேதாந்தம் படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜகத்தை பத்தியும் என்னை பத்தியும் யதார்த்த சுரூப்பம் வந்து நமக்கு புரியல அநாதி ஜென்மத்தில இருந்து இந்த அஜானத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம் இத சத்தியம் சத்தியம் சத்தியம் அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம் பழகி வச்சிருக்கோம் இதை பொய்யின்னு குருநாதர் அந்த இமீடியா அதை அக்செப்ட் பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா விவேக்கம் நம்மள்கிட்ட வரல விவேக்கம் ஜாகரணம் ஆயிடுச்சு அப்படின்னா விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாம் மித்தியாவாயிடும் இதெல்லாம் பொய்யாயிடும் அப்ப இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா தத்துவ ஞானத்தை கொடுக்குது உபனிஷதத்தோட காரியம் என்ன அப்படின்னா தத்துவ ஞானத்தை கொடுக்கறது நான்ஜார் எனக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்கள் என்ன நான் என்னவா இருக்கேன் அப்படின்றத உபனிஷதங்கள் காட்டி கொடுக்குறது அப்ப உபனிஷதத்துக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா உபனிஷதம் அப்படின்னா பிரம்ம சிம்பிள் பிரம்ம வித்யானா எது ரெண்டும் ஒண்ணு ஆத்மானாலும் பிரம்மம்னாலும் ஒரே சப்தம் பிரம்ம வித்யா பிரம்மஞ்ஞானம் ஆத்ம வித்யா ஒண்ணுதான் வித்யானா ஞானம் அப்ப உபனிஷத்து அப்படின்னாவே பிரம்ம பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் ஆத்மான என்னது இனிமே நம்ம பயன்படுத்த போறோம் யாரெல்லாம் புதுசா கிளாஸ்ல வந்திருக்கோமோ எல்லாரும் யூஸ் பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா ஆத்மானு சப்தம் சொல்லும் எதையோ ஆப்ஜெக்டை தேடவே தேடாதீங்க சம்ஸ்கிருதத்துல ஆத்மான்ற சப்தத்துக்கு தமிழ்ல டைரக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா நான் வேற எதுவும் ரமண பகவான் வந்து நான் நான் சொன்னாரு அவர் ஆத்ம ஞானத்தை சொல்ல சொல்லலை அப்படின்லாம் நினைக்காதீங்க ரெண்டு ஒன்றுக்கு ஆத்ம ஞானம்னாலும் நான் நாளும் எண்ணப்பத்தன ஞானம்னாலும் ஒன்று அப்ப எந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஆத்மசப்தத்தை பயன்படுத்துறமோ அப்பெல்லாம் நான் நான் நான் நீங்க மனசில் என்ன பண்ணுவோம் பதிய வைக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்தே அதை பாருங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மொத்த உபனிஷதம் படித்ததுக்கு பிறகு அது ஆப்ஜெக்ட் வித்யாவா ஆயிடும் எதுவரைக்கும் ஆப்ஜெக்ட் இது இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இது பலன் கொடுக்கவே கொடுக்காது அப்ப நான் சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளிடத்துல பாக்கணும் நம்மளுடைய அனுபவம் ஒவ்வொருத்தரோட அனுபவம் இது தூக்கம் நமக்கு அனுபவம் இந்த சம்சாரம் நமக்கு அனுபவம் நான்றது நித்திய அனுபவத்துல இருக்கிறது நான் அப்ப என்ன பண்ணணும் ஆத்ம என்ன பத்தனை ஞானம் இதை சொல்ற இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபனிஷத்துக்கு நம்ம ஏற்கனவே பேர் சொல்லிருக்கோம் வேதாந்தம் வேதத்தோட எண்டு இருக்கிறதுனால இதுக்கு பேரு வேதாந்தம் வேதம்னா எப்படி எண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை வந்து ஒவ்வொரு வேதத்தையும் என்ன பண்ணுவோம் மூணு பார்ட் பிரிப்போம் ஒரு வேதம் இருக்கு அப்படின்னா மூணு பார்ட் என்ன பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பார்ட் வந்து மந்திர பாகம் அப்படின்னு ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம் அப்படின்னு பார்ட் மூணாவது பார்ட் வந்து ஆரண்யக்க பாகம் அப்படின்னு பேர் மந்திரம் பிராமணம் ஆரண்யக்கம் இந்த ஆரண்யக்க மூணாவது பாகத்தில் ஆரண்யக்க பாகத்தில் உபனிஷதங்கள் இருக்கு மாறியும் இருக்கும் ஆரண்யக்க பாகத்தில் இந்த உபனிஷதங்கள் எண்டில் இருக்கு அப்ப வேதத்தோட எண்டில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு அந்த எண்டு வேதத்தோட எண்டில் இருக்கிறதுனால வேதாந்தம் வேதஸ்யந்தம் வேதாந்தம் இது ஒரு லட்சணம் இதுக்கு அடுத்தது வந்து அந்தம்ன்றா என்ன அர்த்தம் அப்படின்னா சிரஸ் வேத சிரஸ் சொல்லுவாங்க வேதத்தோட கிரீடம் எது அப்படின்னா இந்த உபனிஷத் தான் தலை வேதத்தோட தலை இப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்தை படிக்கிறீங்களோ நம்ம வந்து சுக்ல யஜுர்வேதத்தை படிச்ச மாதிரி ஆயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா உபனிஷத் தான் சிரஸ் தலைய நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆளை பார்த்த மாதிரி தலை தானே முக்கியமானது அது அப்ப வந்து இந்த உபனிஷத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வேத சிரஸ் அப்படின்னு பேரு வேதத்தோட தலையா இருக்கிறது அது அந்தம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா சித்தாந்தம் கொள்கை முடிவு திரிபு முடிவுன்னு சொல்லுவோம் முடிவுனா என்ன அர்த்தம் இந்த வேத வேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சித்தாந்தத்தை சொல்லுதோ அந்த வேதத்தோட சித்தாந்தம் தான் இந்த உபனிஷத்து அந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்கு சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும் இந்த உபனிஷத்து இருக்கிறதுனால நம்ம வந்து எங்க இருக்கு இந்த ஈசாவாசி உபனிஷத்து வந்து நம்ம நேத்தே பார்த்துட்டோம் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி கோ உநிஷத்தில் கவுண்டிங் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் உபனிஷத்தா இந்த உபநிஷத்து வந்து இருக்கு ஈஷாவாசியம் ஈசக்கேன கட்ட பிரஸ்னம் முண்டகமாண்டி கே திருகி ஐத்தரை சாந்தோக்கியம் பிரகதாரண்யக்கம் ததா அப்படின்னு பத்து உபனிஷத்த முண்ட இதுல முக்தி கோபநிஷத்துல ராமர் கவுண்டிங் பண்றார் அப்ப அதுல ஃபர்ஸ்ட் உபனிஷத்து தசோபனிஷத்துல முதல் உபனிஷத் ஈஷாவாசியம் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சில பேக்ரவுண்ட் எல்லாம் போனா நல்லா இருக்கும் இந்த உபனிஷத்து எங்க இருக்கு அப்படின்னா சுக்ல யஜுர் வேதத்துல இருக்கு இப்ப நம்ம படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்ல யஜு வேதத்துல இருக்கிற உபனிஷதம் வேதம்னா என்ன சுவாமி நிறைய பேருக்கு தெரியாது புதுசா பிரவர்த்தி ஆயிருக்கும் இல்ல தெரிஞ்சிருந்தா கூட வேதம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் அப்படின்னா டைரக்டா சொன்னீங்க அப்படின்னா ஞானம் வேற எதுவும் வேதம்னா ஞானம் வித ஜானே ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு ரூட் இருக்கு வித விதன்ற அந்த ரூட்ல இருந்து வேதம் அப்படின்னு ஒரு சப்தம் செய்யப்படுது அப்ப வேதம் அப்படினா நாலேஜ் வேதம் அப்படின்னா ஞானம் எதை பத்தின ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பத்தி நான் எங்கிருந்து வந்தேன் இறந்த பிறகு எங்க போவேன் இந்த ஜெகத்து என்ன இந்த கிரியேட்டர் யார் இந்த ஜெகத்தை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது பிரத்யக்ஷத்தினால தெரியவே தெரியாது நமக்கு தெரிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கான் ஆனா போக முடியல இந்த பிரபஞ்சத்தோட காதி ஆதிக்கர்த்தாவை பத்தி யாருக்கும் தெரியவே இல்லை ஆனா வேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு வேதம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை படிக்காதவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியறது இல்ல ஏன் தெரியறது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரத்யக்ஷத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சென்சார்கன்ஸ்னால டைரக்டா நம்ம எதை பாக்குறோமோ அறியறோமோ அதுதான் சத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேதம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா ஒரு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா குமரில பட்டர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சுவாமி இருந்தார் வேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தன்டிக்கா இருந்தார் அவர் வந்து ஸ்லோக வார்த்தைக்கம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல வேதத்தோட தன்மையை பத்தி சொல்ற வேதம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யேத்யாவா புத்தியதே தம்மாத்ய வேதா புக் வச்சிருந்தீங்கன்னா டுவெல்த் பேஜ்ல கீழே இருக்கும் அந்த ஸ்லோகம் அப்ப வேதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம்னா பிரத்யத்தினாலையும் அனுமானத்தினாலையும் எதனை அறிய முடியாதோ பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாது அப்ப என்ன அர்த்தம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நமக்கு பிரத்ய ஞானத்தை கொடுக்கிறது நேரடி அறிவை கொடுக்கிறது அப்ப அது மாதிரி பார்த்து கேட்டு இருந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாத விஷயம் எதுவோ அதே மாதிரி அனுமானத்தினால பண்றது அனுமானத்தினால நிறைய வந்து சித்தமாகுது யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மலேரியா டைஃபாய்டுன்னு சொல்றார் எப்படி சொல்றாரு அப்படின்னா அனுமானம் பண்றாரு அவர் டயகனைஸ் நம்ம சொல்றோம் டயகனைஸ் பண்றதே என்னது அனுமானம் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெகத் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றான் அதுவும் அனுமானம் யாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து சூரியன் இத்தனை கோடி கிலோமீட்டர்ல இருக்கு அனுமானம் யாரும் வந்து மீட்டர் வச்சு அளந்து பார்க்கல அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுமானத்தினால நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம அறிகிறோம் மலையில் புகை இருக்குது புகையை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் மலைக்கு மேலே யாரோ தீ வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தீயை பார்க்கலை அக்னியை பார்க்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புகையை பார்த்துட்டு அனுமானம் பண்ணுறேன் அப்போ ஏதாவது ஒரு டேட்டாஸை வச்சு நம்ம அனுமானம் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்களை வச்சு ஒரு விஷயத்தை அறிகிறோம் நம்ம நாலேஜ் எல்லாமே பிரத்யக்ஷம் அனுமானம் இது மாதிரி விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆனால் எந்த தத்துவமானது எந்த விஷயங்களானது இந்த பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அறிய முடியாதோ பிரத்யக்ஷேனானுமித்தியாவா அனுமித்யாவா எஸ்து ந புத்தியதை எந்த உபாயத்தை கொண்டும் அறிய முடியாத தத்துவம் எதிர்க்கோ ஏத்தம் விதந்தி வேதேன வேதசிய வேதத்த தஸ்மாத் வேதசிய வேதத்த அப்ப அறிய முடியாத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறியப்படுத்துறது எதுவோ அதுதான் வேதம் அப்ப வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட லிமிட்டுக்கு மேல இருக்கிற விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துது இந்த டைம் ஸ்பேஸ் வந்து நம்மளோட லிமிட்டு நம்ம ஒரு டைமுக்கு மேலே போக முடியாது யோசிக்க முடியாது ஒரு ஸ்பேஸ்க்கு மேல நமக்கு என்னன்னே தெரியாது நம்ம எல்லாமே இந்த மேட்டர் இந்த பாடிக்குள்ளார இந்த ஜகத்துக்குள்ளார என்ன பண்ணியிருக்கோம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்ப இதை தாண்டி இருக்கிற ஈஸ்வர தத்துவங்களையும் இந்த பிரபஞ்ச சக்திகளையும் தேவதைகளையும் ஆத்மாவையும் பிரம்மத்தையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போதம் பண்ணக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா வேதம் அப்ப வேதத்தோட வேதத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிரத்யக்ஷ அனுமானத்தினால் அறிய முடியாததை அறியப்படுத்துறத வேதம் தான் வேதத்தன்மை அதான் வேதத்தோட தன்மை நமக்கு தெரிஞ்சதை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் தேவையில்லை இந்த லோக்க விஷயத்தை வந்து சொல்றதுக்கு வேதம் தேவையில்லை நமக்கு அறியப்படாத விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு வேதம் தேவை இப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தேகம் பரமஹம்சானந்தா நான் தேகம் நான் வந்தேன் பிறந்தேன் நான் இறந்து போயிடுவேன் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இப்ப நிறைய ரீபர்தே யாருக்கும் தெரியாது இந்த பிரத்யக்ஷத்தை வச்சுக்கிட்டு ரீபர்த்ன்றதே யாருக்கும் தெரியாது நிறைய மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த்த அக்செப்ட் பண்றதே இல்ல ஏன் அக்செப்ட் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் இறந்தா இறந்து போச்சு அதுக்கப்புறம் தெரியாது பின்னாடியும் ஆனா வேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லுது ஈஸ்வர தத்துவத்தை சொல்லுது ஆத்மாவை சொல்லுது ரீபர்த பத்தின விஷயங்களை சொல்லுது ஏன் எதுக்கு என்ன எந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னாலும் இந்த லைஃப பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குது அப்ப என்ன வந்து என்னோட பிரத்யான சொல்லுது எப்பவுமே மனசுல புரிஞ்சுங்க நானை தெரிந்து கொள்வதற்கு வேதாந்தம் வேதம் படிக்க வேண்டாம் நான் இருக்கேன்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு வந்து வேதாந்தம் படிக்க எதுக்கு வேதாந்தம் படிக்கணும் நான் தான் இருக்கேனே என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னை தெரிஞ்சிருக்கான் ஆனா தன்னை பிரம்மமா தெரியல நான் தான் ஈஸ்வரனா இருக்கேன் நான் தான் சாட்சாத் பரம்பொருளா இருக்கேன்னு எனக்கு தெரியல நான் ஜீவன் நான் பந்தப்பட்டவன் சம்சாரின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இத மாத்தி நிதான் பிரம்ம இருக்க நீ எற்ற நல்லா இருக்க நீ நித்திய தத்துவமா இருக்க மரணம் உனக்கு இல்லவே இல்லை நீ புறக்கவே இல்லை நீ தேகமே இல்லை அப்படின்னு வேதாந்தம் யதார்த்தத்தை நமக்கு தெரியாத உண்மைய போதம் பண்ணுது அப்ப வேதம்ன்றதுக்கு அர்த்தமே ஞானம் எந்த ஞானம் பிரத்யட்ச ஞானம் இல்லை அனுமான ஞானம் இல்லை அப்ப பிரத்யத்தினால அனுமானத்தினால அறிய முடியாத பரலோக்க விஷயங்களை அறியப்படுத்துற விஷயம் ஆத்மாவை அறியப்படுத்துறது வேதம் அப்படின்னு இந்த வேதம் வந்து எவ்வளவு இருக்கு சுவாமி அப்படின்னா அனந்தாவை வேதாகா ஒரு வச்சனம் சொல்லுவோம் வேதங்கள் என்ன எவ்வளோ அனந்தாவை வேதாகா அனந்தம் என்லெஸ்ஸா இருக்கிறது வேதங்கள் வந்து அனந்தம் இந்த வேதத்தை வச்சுதான் பரமாத்மா என்ன பண்ணார் இந்த வேதத்தை பிரம்மாக்கு கொடுத்தார் இதன் இதை வச்சுக்கிட்டு பிரம்மா என்ன பண்ற இந்த மில்கிவே தாண்டல இன்னும் மில்கிவேல ஒரு சின்ன பார்ட்ல இருந்துகிட்டு இருக்கும் அப்ப இத விரிஞ்சிருக்கிற இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி அன்லிமிட்டா இருக்கும் அனந்தமா இருக்கோ இதும்ப்ட புஸ்தப்தப்திரம்மம் அப்படின்னு பேர் வேதத்துக்கு பேரே சப்திரமம் அந்த வேதம் எப்படிப்பட்டது வெறும் சுவாசம் மாதிரி ஈஸ்வரனோட சுவாசமா இருக்கிறது இப்ப நான் என்ன பார்க்கலாம் சுவாசத்தை பார்க்க பார்க்க முடியுமே சுவாசம் மாதிரி வேத சப்தங்கள்லதான் இந்த ஜெகத்தே இருக்கு அப்ப இந்த வேத சப்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்லெஸ்ஸா இருக்கிறது அதனால சொல்றோம் அனந்தாவை வேதாகா வேதங்கள் அனந்தமானவை என்லெஸ் அப்ப வியாசர் என்ன பண்றார் அப்படின்னு என் அன்லிமிட்டடா இருக்கிறம் பண்ற வியாசன்ற சப்தத்தோட அர்த்தமே பிரித்து கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் வியாசகா இந்த கறிக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டன் ஷாப் ஏதாவது போனீங்கன்னா ரோட்ல போகும்போது பாருங்க இதெல்லாம் பார்க்கணும் நல்லா வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பான் கூச்சமாதான் இருக்கும் இருந்தாலும் பாருங்க அவனுக்கு பேர் வியாசன்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன வேணுமோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வேணும் பிரெயின் எடுத்துக்கோ கால் வேணும் கால் எடுத்துக்கோ கை எடுத்துக்கோ அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறவர் வியாசர்ற சப்தமே என்ன அர்த்தம் பிரித்து கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் எதை பிரிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை வந்து அன்லிமிட்டா இருக்கிற வேதத்தை பகுத்து பகுத்து பகுத்து எல்லாத்தையும் தனித்தனி தனியா செப்பரேட் ஆக்கி கொடுக்கிறார் அதனால அவருக்கு பேர் வேத வியாசர் அப்படின்னு பேர் என்ன பண்ணார் அவர் நாலா வேதத்தை பிரிச்சார் அவர் தன்னுடைய சிஷியர்களுக்கு கொடுக்கிறார் கொடுக்கும் போது வேதத்தை அப்படின்றார் அப்புறம் யஜுர்வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வைசம்பாயனர் அப்படின்ற ரிஷிக்கு கொடுக்குறார் அதுக்கப்புறம் சாம வேதத்தை ஜெய்மினி அப்படின்ற முனிவருக்கு கொடுக்குறார் அப்புறம் அத்தர்வன வேதத்தை சுமந்து அப்படின்ற ரிஷிக்கு தன்னோட சிஷியருக்கு கொடுக்குறார் நான்கு வேதங்களை நாலு பேர்கிட்ட கொடுத்து என்ன பண்ண நீங்க எல்லாம் உங்க சிஷியர்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க தனித்தனியா குருகுலம் வச்சு குருநாதர்கிட்ட என்ன படிச்சாங்களோ அதை அவங்க சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு வந்து கூட இருக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பதுல இருக்கு ஒவ்வொரு வேதத்தையும் கிளைகளா பிரிச்சிருக்க நான்கு வேதத்தில் மொத்தம் சாக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க ஒரு பிரான் நூத்தி ஒன்பது பிரான்ச் அப்புறம் சாமவேதத்தில் ஆயிரம் பிரான்ச் கிளைகள் சொல்லுவோம் அகர்வனவேதத்தில் பிரான்ச்சு அப்ப மொத்தமா வந்து நான்கு வேதத்திலையும் ஆயிரத்தி நூத்தி எண்பது பிரான்சஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு சாக்கையிலும் ஒவ்வொரு பிரான் ஒவ்வொரு சாக்கையில வேணா விட்டுருக்கு ஷாக்கா தான் நல்ல வரது ஒவ்வொரு சாக்கையிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உபனிஷதம் இருக்கும் அப்ப ஆயிரத்தி நூத்தி எண்பது ஷாக்கையில இருக்கு அப்ப ஒவ்வொரு என்ன பண்ணுவாங்க நீ பரம்பரை பரம்பரையாடு அதை பாதுகாக்கணும் தர்மமா வச்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளா இருக்கிறது ஒரு முன்னூற்றி சொச்சம் உபநிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கு புக்கில் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் பத்து உபனிஷதங்களை படிக்கிறோம் நாலு உப்பு நாலு வேதங்கள்ல இருக்கிற பத்து உபனிஷதங்கள் படிக்கிறோம் இந்த பத்து உபனிஷத்துல இந்த இந்த நம்ம இப்ப படிக்க போற ஈசாவாசிய உபநிஷத் யஜுர்வேதத்தில் இருக்கிறது யஜுர்வேதத்தோட உபனிஷத் இந்த யஜுர்வேதம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜுர்வேதம் மற்ற வேதம்லாம் ஒண்ணு ஒண்ணுதான் ரிக்வேதம் ஒண்ணு சாமவேதம் ஒண்ணு அத்தர்வனவேதம் ஒண்ணு ஆனால் இந்த யஜுர்வேதம் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு சுக்ல யஜுர்வேதம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு ரெண்டா யஜுர்வேதம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு இது ஏன் பிரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கதை சொல்லப்படுற எல்லா வேதங்களும் வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றார் பிரம்மாக்கு வேதங்களை பிரகடனப்படுத்துறார் பிரம்மா தன்னோட மானச வேதத்தை கொடுக்கிறார் அப்ப எல்லா வேதங்களும் மூல மூல பிரவர்த்தகர் யார் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு வச்சுக்க இந்த பிரம்மா இருந்து வந்து பாத்தீங்கன்னா வியாசருக்கு வந்து வியாசர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் அப்படின்ற மகரிஷிக்கு கொடுக்குறார் கொடுத்த மாத்திரத்துல அந்த வைஷம்பாயனர் என்ன பண்றார் குருகுலத்துல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான் இருந்தான்னு சொல்றதே தப்பு இருந்தார் சின்ன பையனா இருந்தாலும் இருந்தார் மகா ஞானி புருஷர் மேதா மேதா சக்தி அவ்வளோ மேதா சக்தி அவருக்கு பேரு யாக்ஞ வல்யர் அப்படின்னு பேரு நல்லா தெரிஞ்சுங்க இந்த மொத்த வேதத்திலையும் படித்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க யாக்யவல்யர் மாதிரி ஒரு ஞானி புருஷரை நம்ம எங்கயுமே பார்க்க முடியாது குருகுலத்துல படிக்கும் அவர் மகா ஞானியா இருந்தார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கர்ப்பியாவும் இருந்தார் கர்வம் வித்யா கர்வம்னு ஒண்ணு இருக்கும் எனக்கு இது தெரியும் அப்படின்னு கர்வமா இருந்தார் கூட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சக பிரம்மச்சாரிகள் எல்லாத்தையும் ஹர்க் பண்ணிட்டே இருப்பார் எப்பவுமே கொஞ்சம் அதிக வித்தியா இருந்தா மத்தவங்களை ஹர்க் பண்ணுவாங்க சுவாவமா நடக்கும் அது இவரும் இருந்தார் இவரோட குருகுலத்திலிருந்து என்ன பண்ணணும் டெய்லி ஒரு ரொட்டீன் இருந்துச்சு என்ன ரொட்டீன் அப்படின்னா ராஜாவோட ராஜசபைக்கு போய் ராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி வச்சனங்கள் சொல்லி அக்ஷதைய வந்து பாத்தீங்கன்னா தலையில போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வரணும் டெய்லி ரொட்டீன் வந்து வேதம் படிச்ச பிராமணர்கள் போய் ஸ்வஸ்தி வச்சனம் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணுவாரு வைசம்பாயினர் டெய்லி ஒரு ரொட்டீன் போட்டு வச்சிருந்தார் ஒவ்வொரு பிரம்மச்சாரி ஒவ்வொரு நாளைக்கு போய் ஆசீர்வாதம் வச்சுன்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நாள் ரொட்டின் வந்து பாத்தீங்கன்னா வைஷம்பா எனக்கு ஒரு ரொட்டீன் அவருக்கு போகணும் ரொம்ப கர்வியாச்சேன் இவர் நேர போறார் ராஜசபாக்கு போறார் பார்த்தா ராஜா வந்து சிம்மாசனத்துல இல்ல ராஜா சிம்மாசனத்துல இல்லை அப்படின்னோட இவர் கொஞ்ச நேரம் பார்த்தார் வரவே இல்லை இவர் என்ன பண்ணார் நான் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா ராஜாவோட வித்யா என்ன என்னோட வித்யா என்ன அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறதா அப்படின்ட்டு என்ன பண்றாரு அந்த அக்ஷதைய வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லி அக்ஷதைய வந்து அந்த அந்த ராஜாவோட சிம்ஹாசனத்துல வச்சிட்டு இவர் வந்துடுறார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ராஜா வந்து பாக்குறாரு அந்த அக்ஷதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெல் கதிரா செடியா முளைச்சு போய் நெல் வந்து விளைஞ்சு கிடக்குது பத்து நிமிஷத்துக்குள்ளார இவ்ளோ நடந்துருச்சு ராஜா பார்த்தார் என்னப்பா யாருப்பா வந்தது அப்படின்னா பிரம்மச்சாரி வந்து ஆச்சரியப்பட்டு எவ்வளவு பெரிய வீரியமானவனா இருக்கணும் அந்த ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னாவே அரிசியா இருக்கிறது முளைக்காது நெல்லா இருந்தாதான் முளைக்கும் அந்த அரிசியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள தடவி அதை அக்ஷதையா யூஸ் பண்றோம் அது முளைச்சு வருது அப்படின்னா அவன் அந்த மந்திர பிரயோகம் பண்ண ஆள் வந்து எவ்வளவு தீக்ஷன்யமா இருந்திருக்கணும் இவருக்கு ஆசா இவருக்கு ராஜாக்கு என்னதுன்னா அந்த பிரம்மச்சாரிய போய் கூப்பிட்டுவாங்கப்பா அப்படின்னு சேவகனை அனுப்புறார் அனுப்புற மாத்திரத்துல சேவகர்கள்லாம் போய் குருகுலத்துக்கு போறாங்க வைஷம்பாயனர் அங்க இருக்கார் குருநாதர் அவரை கேட்கிறாங்க யார் பிரம்மச்சாரி யாரோ வந்தாங்களாமே அந்த பிரம்மச்சாரிய வந்து ராஜா கூப்பிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னு வைஷம்பாயனருக்கு யாக்யவன் பண்ற இதெல்லாம் தெரியும் சுட்டித்தனங்கள்லாம் ஆஹா ராஜாட்டையே போய் ஏதோ பண்ணிட்டாரு போல இருக்கு இவரு நம்மள்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சங்க பிரம்மச்சாரிகள்ட்ட அங்கையும் போய் தன்னோட சுட்டித்தனத்தை ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ராஜா கோ அந்த குருநாதர் கோவப்பட்டு என்ன பண்ணார் கூப்பிட்டார் வை வைஷம்பாயனர் கூப்டே உன்னோட கர்வம் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட வித்யா உனக்கு இவ்வளவு கர்வம் உண்டாயிருக்கு அதனால நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்க இப்ப ராஜாவையே போய் ஹர்ட் பண்ணிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த வேதத்தை எல்லாத்தையும் கக்கிற நான் சொல்லி கொடுத்த எல்லா வேதத்தையும் கக்கிற அப்படின்ட்டார் வாமிட் பண்ண அப்படின்ட்டார் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா குருநாதரோட கட்டளை வேற எதுவும் பண்ண முடியாது ஆக்யா தாம் எல்லா கிரகணம் பண்ண எல்லா வித்யாவையும் எஜுர்வேதம் ஃபுல்லா கிரகணம் பண்ணிருக்கார் அந்த எஜுர்வேதத்தை எல்லாத்தையும் என்ன பண்றார் வாமிட் பண்ற வாமிட் பண்ண மாத்திரத்துல வைஷம்பாயனர் சொல்றார் மற்ற சிஷியர்களை பார்த்து நீங்க எல்லா தித்திரி பறவைகளா மாறி தித்திரி பறவைன்னா செவன் சிஸ்டர்ஸ் கத்திக்கிட்டே வரும் பாருங்க எல்லா வீட்லையும் இருக்கும் பயப்பட பயப்படாது நல்லா இருக்கும் அந்த பக்ஷிகளா மாறி நீங்க என்ன பண்ணுங்க அந்த வேதத்தை வாமிட் பண்ண அந்த வேதத்தை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுங்கன்றார் அப்ப வைஷம்பாயனர் கிரகணம் வாமிட் பண்ண அந்த எஜுர் எல்லாத்தையும் தித்திரி பறவையா மாறி இவங்க கிரகணம் பண்ணிக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம் சாம்பார் ரசம் மோரு சாம்பார் ரசம் பாயசம் மோரு அப்படின்னு ஆர்டர்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ வாமிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ஒன்னா வருமா ஒரு சை ஆர்டரா வரும் எல்லாம் கலந்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் கிரகணம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ல மந்திர பாகம் பிராமண பாகம் குருநாதர் படிக்கும் ஆர்டர்ல படிச்சார் அத வாட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு மந்திர பாகம் ஆரண்ய பாகத்திலையும் அர்த்தம் கருப்புன்னு அர்த்தம் கலந்து போச்சு எல்லாம் அதனால அதுக்கு பேர் கிருஷ்ண யஜுர்வேதம் அப்ப வைஷம்பாயினோரோட சிஷ்யர்கள் மூலமா பாடசாலை போயிட்டார் இவர் என்ன பண்றார் சூரியனை நோக்கி என்ன பண்ற தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கடுமையான தபஸ் எதுக்காக வேதத்துக்காக திரும்ப எனக்கு வேதம் வேணும் அப்படின்னு குருநாதரா இருக்கிற அந்த சூரிய பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்யேகர் பெரு பேர் சாட்சாத்து விஷ்ணு பகவான் சூரிய நாராயணன் நம்ம சொல்றோம் அவர் பிரசன்னாயிட்ட பிரசன்னிட்டு இவன் பண்ண தபசை பார்த்துட்டு வந்து சின்ன பையனாச்சு அப்படின்ட்டு என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு அனுகிரகம் பண்றாரு அனுகிரம் பண்ணும்போது நான் குருநாதர்கிட்ட எல்லா வேத வித்தியாவும் கொடுத்துட்டேன் திரும்ப எனக்கு வந்து யஜுர்வேதம் வேணும் அப்படின்னா குருநாதரா வந்து என்ன பண்ற சூரியனே வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரை வடிவத்துல ஒரு ஃபார்ம் எடுக்கிறார் குதிரை வடிவத்துல வந்து இவருக்கு பூரணமான வேதத்தை வந்து திரும்பவும் அனுகிரகம் பண்ற திரும்பவும் அனுகிரகம் பண்றது வா அந்த குதிரைக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல என்னன்னா வாஜின்னு பேர் வாஜி அதனால குதிரைட்டு இருந்து வந்ததுனால இவருக்கு வந்த வேதத்துக்கு பேர் என்ன பேருனா வாஜசனேயம் அப்படின்னு பேர் வாஜசனேயம் இவர்ட வந்த வேதம் எப்படி இருக்கு ஆடர்ல வந்திருக்கு மந்திர பாகம் பிராமண அந்த குதிரை ரூபத்துல இருந்த சூரிய பகவான் என்ன பண்றார் நல்லா உபதேசம் பண்ணி கொடுத்தர்றார் அப்ப யாக்ஞல்யர் மூலமா இருக்கக்கூடிய இது வந்துகிட்டு இருக்கிற வேதம் அவரோட சிஷ்ய பரம்பரையில வந்துட்டு வேதம் சுக்ல யஜுர் வேதம் அப்படின்னு பேரு சுக்லம் வெண்மை வெல்ல அப்படின்னு அர்த்தம் ஒயிட் ஏன் அப்படின்னா பியூரா இருக்கு மந்திரபாகம் பிராமண பாகம் ஆரண்ய பாகம் அப்படின்னா ஆடரா இருக்கு மிக்ஸ் ஆகாம இருக்கு குதிரை ரூபத்திலிருந்து குருநாதர் உபதேசம் பண்ணதால சுக்ல வாஜசனேயம் அப்படின்னு பேரு வாஜசனேய மந்திரபாகம் சங்கீதா வாஜசனேய சங்கீதா வாஜசனேய பிராமணம் வாஜசனேய ஆரண்யக்கம் அப்படின்னு வாஜசனேயம் வாஜசனேயம் வெயில்ல இருக்கும் போது மத்தியானத்துல பண்ணதுனால இந்த சுக்லஜுர்வேதத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாத்தியந்தினி அப்படின்னு பேர் மாத்தியந்தினி மத்தியானத்துல உபதேசம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் ஆயிடுச்சா வந்து பாத்தீங்கல மந்திரபாகத்துல இந்த மந்திரபாகத்துல இந்த சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட புக் யாருக்காக கொடுத்திருந்தா கொடுத்திருக்கேன் சுக்லயுர்வேத காண்வசாக்கிய ஈசாவாசிய உபநிஷத் மந்திரபாகம் மந்திரபாகத்துலதான் வராதே சாமி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க வேதத்தோட எண்டில் வரும் மந்திரபாகம் முதல் பிராமண பாகம் செகண்ட் அதுக்கப்புறம் ஆரண்யக்க பாகம் தான் தேர்ட்ல இருக்கிறது அந்த ஆரண்யக்க பாகத்தோட எண்டில் என்ன இருக்கும் உபனிஷதம் இருக்கும் ஆனா நீங்க சொல்றீங்க இப்ப வந்து மந்திர பாகத்துல இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னா சில சமயம் சில உபனிஷதங்கள் விதிவிலக்கா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் எந்த உபநிஷத்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரபாகத்துல இருக்கோ அதுக்கு மகத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மகத்துவம் இருக்கு அதிகமான பிரமாணத்தன்மை இருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகள் நம்ம சொல்றோம் பூர்வகாண்டிகள்னா யாரு அப்படின்னா வேதத்தோட பூர்வ ரிச்சுவல் பாட் இருக்கு மந்திரம் பிராமணம் அந்த மந்திர பிராமணத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரமாணமா ஸ்வீகாரம் பண்றாங்களோ அத்தாட்சியா ஸ்வீகாரம் பண்றாங்களோ உபனிஷத்தெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்துதிப்பா பிரம்மமாதான் நீ எல்லாம் ஆக முடியாது அதெல்லாம் சும்மா ஸ்துதி பண்ணுது அப்படின்ட்டு அகம்பிரம் அஸ்மின்ற வச்சனத்தை தூக்கி ஓரமா போட்டுறாங்க உபநிஷத்தெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க நீங்க வேதப்பாடசாலையில இப்ப கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை இப்பவும் போயிட்டு இருக்கோம் உபநிஷத்து படிக்கணும் அப்படின்னா மதிக்கவே மாட்டான் நல்லா பல இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா மூக்கோட மூக்கறுபட்டு வந்திருக்கேன் நான் நினைச்சிருக்கேன் வேத பாடசாலையெல்லாம் போய் நம்ம வந்து வேதத்தோட சிரசாச்சு உபநிஷத்து படிச்சிருக்கோம்னா ரொம்ப கௌரவமா நினைப்பாங்க நமக்கு நிறைய ஸ்துதி கிடைக்கும்னு பார்த்தா வேத பாடசாலையில எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உபநிஷத்தா போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரிச்சுவல் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் அவங்களுக்கு மந்திர தான் பிரமாணம் மந்திரபாகத்தை தவிர்த்து அவங்க ஆரண்யக்கத்த பாகத்துல இருக்கிற அந்த உபனிஷதங்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அது சொல்லிருக்கு ஏதோ சொல்லிருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா இந்த உபனிஷத்து எங்க இருக்கு அப்படின்னா மந்திரபாகத்துல இருக்கு மந்திரபாகத்துல இருக்கிறதுனால இதை வந்து அவங்களால தூக்கி போட முடியாதுன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் அவங்களுக்கு பிரமாணம் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஷாவாசிய உபனிஷத்து வந்து ரொம்ப ரொம்ப பிரமாணம் பெரியவங்களால ரொம்ப நல்லா சேவிக்கப்பட்ட உபனிஷத்து ஏன் மந்திரபாகத்துல இருக்கு மந்திரபாகத்துல இதுல நம்ம ஒவ்வொருவேதத்துல இருக்கு சுக்லஜுவேதத்துல பதினஞ்சு சாக்கைகள் இருக்கு பதினஞ்சுலயும் பதினஞ்சு உபனிஷதம் இருந்திருக்கணும் இப்ப நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து உபனிஷத்துல வந்து பிரதானமா ஈசாவாஸ்யம்னு முதல் உபனிஷத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மந்திர பாகத்துல இருக்கு இதுக்கப்புறம் ஆரண்யக்க பாகத்துல இருக்கிற உபனிஷத்துக்கு பேரு பிரிகதாரண்யக்க உபனிஷத் பத்தாவது உபனிஷத் ஒன்னாவது உபனிஷத்தும் சுக்குல யஜுர்வேதம் பத்தாவது உபனிஷத்தும் சுக்ல யஜுர்வேதம் ஆரண்யக்க பாகத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேரு பிரிகதாரண்யக்கம் அப்படின்னு பேரு இந்த எஜுர்வே இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரபாக இருக்கிறது இந்தாசியா எப்பவுமே மந்திரம் ஒண்ணு இருக்கும் பாடசாலையில படிப்பாங்க பிரயோக விதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பிரயோகம் பண்றது மந்திரம் படிச்சா மட்டும் பார்த்தா யூட்டிலைஸ் பண்ணணுமே பிரயோகம் பண்ணணுமே எங்கெல்லாம் எப்படி எந்தெந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தணும் அப்படின்ற விதிகள் எல்லாமே பிராமண பாகத்துல இருக்கும் அப்படின்றது எல்லாமே பிராமண பாகத்துல இருக்கும் அப்ப ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா மந்திரம் பிராமணம் ரெண்டு பாகம் இருந்தாதான் ஒரு எந்த ஒரு ரிச்சுவலையும் பண்ண முடியும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பூர்வ காண்டிகள்னு சொல்லக்கூடிய கர்ம கர்ம ஜடர்கள் ஆச்சாரிய சொல்லுவார் கர்மத்திலேயே ரொம்ப பிடிப்புள்ளவங்க வேதத்தோட பூர்வ பாகத்தை மட்டும் நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு மந்திரம் பிராமணம் தான் வேதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்திரபாகம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரபாகம் பிரம்மச்சாரிகளுக்கு பிரதானம் வேத பாடசாலையில பிரம்மச்சாரிகள் அத்தியனம் பண்றது படிக்கிறது இதுக்கப்புறம் பிரம்மச்சாரிகளுக்கு கருமா இல்ல மேரேஜ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா கருமாவுக்கு ரைட்ஸ் பத்தினியோட இருந்து சகபத்தினியோட இருந்துதான் கருமா பண்ண முடியும் அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணதுக்கு பிறகுதான் அவனுக்கு ரைட்ஸ் கிடைக்குது அவன் படிச்ச வேதத்தை எல்லாத்தையும் அக்னிகோத்திரம் முதலான நிறைய கருமங்கள்ல அவன் சொல்ல முடியும் இப்ப கூட கோயில்ல எல்லாம் நிறைய கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜா பண்றதுக்கு அதிகாரம் இல்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும் அப்படின்னா கல்யாணம் நடந்திருந்தா மட்டும் தான் அவனுக்கு அந்த கருமம் பண்றதுக்கு பூஜா பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில இருக்கிறவர்களுக்கு பிராமண பாகம் மந்திரபாகம் பிரம்மச்சாரிகளுக்கு பிராமண பாகம் கிரகஸ்தர்களுக்கு கரும பிரதானம் இதுக்கப்புறம் மூணாவது பாட்டு என்ன இருக்கு ஆரண்யக்கத்தை உபாசனம் இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யக்க பாகத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்ப ஆரண்யக்க பாகம் அப்படின்னா உபாசனம் தியானம் சகுன ஈஸ்வர தியானங்கள் தேவதை தியானங்கள் இருக்கும் அது யாருக்கு பிரதானம் அப்படின்னா வானப்பிரஸ்தர்களுக்கு பிரதானம் மூணாவது ஆசிரமம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த ஆரண்யக்கத்தோட எண்டில் இருக்கிறது எதுனா உபனிஷதங்கள் இந்த உபனிஷதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது ஆசிரமம் தாண்டி யாரு சன்னியாசம் எடுத்துக்கிறாங்களோ சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு வேதாந்தம் உபனிஷதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதாந்தத்துல இருக்கிற உபனிஷதங்கள் எதை பேசுவோம் அப்படின்னா மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்லக்கூடியவை மந்திரத்துல என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசாரம் பண்ற இடம் உபனிஷதம் அப்ப வேதம் படிச்சவங்களுக்கு வேதத்தோட பூர்வ பாகம் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் தெரியாது தைத்திரியத்துல இருக்கு இங்க நிறைய தைத்திரிய உபனிஷத்து போயிட்டு இருக்கு யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதத்துல சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் பிரம்மச்சாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து படிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க பிரம்மவிதா ஆப்னோ திபரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மந்திரம் இருக்கு ஆனா எதோட விசாரமும் அவங்களுக்கு தெரியாது மந்திரம் படிப்பாங்க மந்திரத்தை அப்ளை பண்றதுக்கான ரிச்சுவல்ஸ் தெரியும் அதோட மீனிங் யாருக்கும் தெரியாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இச்சைனால கத்துப்பாங்க பெரியவங்கள்ட்ட இருந்து பெரும்பாலும் அவங்களுக்கு தாற்பயம் அதுல இல்லை அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேத மந்திரங்களோட அர்த்தங்களை நம்ம விசாரம் பண்ண போறோம் இந்த உபனிஷதங்கள் மூலமா இந்த உபனிஷத்து மந்திர இருக்கு இதோட எலாபரேட்டான விசாரம் இதோட கமெண்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரண்யக்க பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு இது மந்திர ரொம்ப ஷார்டா இருக்கும் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஈசாவாசிய உபனிஷத் சுக்ல யஜுர்வேதம் இந்த சுக்ல யஜுர்வேதத்துல ரெண்டு ஷாக்கையில இந்த ஒரே உபனிஷத் ரெண்டு ஷாக்கைகள்ல இருக்கு ஒரு ஷாக்கா வந்து பாத்தீங்கன்னா கான்வஷாக்கா அப்படின்னு பேரு கான்வஷாக்கானா கண்வர் அப்படின்னு ஒரு மகரிஷிக்கு யாக்யவல்யர் என்ன பண்றார் கண்வர்ன்ற ஒரு மகரிஷிக்கு சொல்லி கொடுத்தார் அவர் மூலமா வந்த அந்த ஷாக்கா வந்து பாத்தீங்கன்னா கான்வஷாக்கான்னு பேர் அப்ப கான்வாக்கேலையும் இந்த ஈஷாவாசிய உபனிஷத் இருக்கு அதுக்கப்புறம் மாத்தியந்தினர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார் அவர் மூலமா வந்த ஷாக்காக்கு பேரு மாத்யந்தினி ஷாக்கான்னு பேரு அந்த மாத்தியந்தினி ஷாக்காலையும் இந்த சேம் உபனிஷத் இருக்கு ஆனா என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மந்திரங்கள் ஆர்டர் சேஞ்சாயிருக்கும் புரியுதுங்களா அப்ப இப்ப நம்ம படிக்க போறது எதை படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்வ சாக்கேல இருக்கக்கூடிய உபனிஷதத்துக்கு சங்கரர் என்ன பண்ணிருக்கார் பாஷ்யம் பண்ணிருக்கார் அப்ப நம்ம படிக்க போறது மனசுல வச்சுக்கணும் சுக்லயோர் வேதம் அதுல இருக்கக்கூடிய காண்வஷாக்கா அந்த கான்வஷாக்கேல மந்திர பாகத்துல இந்த ஈஷாவாசிய உபனிஷதமானது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுங்க புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சுக்குல சூர்வேதம் பார்த்தாச்சு இந்த ஈசாவாசிய உபனிஷத்தோட பிளேஸ் பார்த்தாச்சு இந்த உபனிஷத்து உபனிஷத்துன்னு சொல்றேன் சுவாமி என்ன அப்படின்னு கேட்டா நான் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன் உபனிஷத் அப்படின்னா பிரம்ம வித்யா ஆத்ம ஞானம் பிரம்ம ஜானம் டேரக்ட் ஆனா சப்தத்தில் வந்து நிருப்தி சொல்லுவோம் பண்ணணும் அதை டிஃபைன் பண்ணணும் பிரித்து சொல்லணும் உப்பிஷத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு சப்தம் இருக்கு அதுல ஒரு உபநிஷத்துல மூணு சப்தம் இருக்கு உப நீ மூணு சப்தம் இருக்கு உப நீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிபிக்ஸ் உபசர்க்கம் அப்படின்னு சமஸ்கிருத்த சொல்லுவோம் பகுதி விகுதினு சொல்லுவோம் தமிழ்ல இதுல அந்த சத்துன்றது மெயின் மெயின் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்து இந்த உல நீட் ஆயிருக்கு அர்த்தம் என்ன அருகில அப்படின்னு அர்த்தம் இருந்துகிட்டு நீ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிதராம் நிச்சய அப்படின்னு ரெண்டு மீனிங் இருக்கு நிச்சயமா சாலிடா ஒரு தாத்து ஒரு ரூட் அதுக்கு என்ன மீனிங் இருக்கு அவசாதனம் அப்படின்னு மூணு மீனிங் கத்திண அவசாதனம் மூணு மீனிங் இருக்கு கத்தி அப்படின்னா அடைதல் கத்தின்றது அடைதல் விஷரணம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தளர்தல் தளர்தல் லூஸ் ஆகிறது அதுக்கப்புறம் அவசாதனம் என்ன அர்த்தம் நாசத்தை அடைதல் அப்படின்னு மூணு மீனிங் எப்படி அப்படின்னா குருநாதர் பக்கத்துல போய் சமீபே ச உப்பன்றதுக்கு அர்த்தம் அருகில சமீபத்துல யாரு பக்கத்துல குருநாதர் பக்கத்துல போய் இருந்துகிட்டு நிச்சயமா நிதராம் தொடர்ந்து நிச்சய புத்தியோட ஸ்ரத்தாபக்தியோட குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாவை அடைந்து கதி கத்தினா அடைதல் இந்த உபனிஷதத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா இந்த பிரம்ம வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணி அடைஞ்சு அடைஞ்ச மாத்திரத்துல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான நாட்டு இருக்கு முடிச்சு என்ன முடிச்சு அப்படின்னா இந்த நான நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதோட கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா நான் பரமஹம்சானந்தாஸ்தூல தேகத்தோட கட்டி போட்டு வச்சிருக்கேன் இந்த நான் சதா இந்த ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல தேகத்தோட பவுண்டாயிருக்கு யாரும் கட்டி வச்சிருக்காங்க நானையும் இந்த ஸ்தூல தேகத்தையும் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேர் கிரந்தி முடிச்சு நாட்டு என்னையும் உன்னை கட்டி வைக்கிறதுக்கு வேணுமே அப்போ என்னையும் இந்த தேகத்தையும் கட்டி வச்சிருக்கு நான் சுதந்திரமா இருக்க முடியல நான் நான் நான் சுதந்திரமா இல்லாம இந்த தேகத்தோட சென்ஸ் தான் எனக்கு சிந்தனையே வரும் இந்த தேகத்தை விட்டுட்டு நான்றது எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்ப என்ன அர்த்தம் யாரோ பவுண்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த பவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற கட்டி வச்சிருக்கிற அதுக்கு பேரு பிரம்ம கிரந்தின்னு பேரு அதே மாதிரி நான் அப்படின்னாவே என்ன அர்த்தம் சூக்ம தேகம் சொப்பனத்தில சூக்ம தேகம் மட்டும் இருக்கு இப்பவும் இருக்கு நான் மனசு நான் புத்தி நான் பிராணன் அப்படின்னு நான் இந்திரியங்கள் அப்படின்னு சூக்ம தேகத்தோட இந்த நான் என்ன பண்ணிருக்கு பவுண்ட் ஆயிருக்கு இந்த சூக்ம தேகத்தை விட்டுட்டு நான் அப்படின்னு சுதந்திரமா எனக்கு தெரியல இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விஷ்ணு கிரந்தி அப்படின்னு பேர் இதுக்கப்புறம் மூணாவது தூக்கத்துல நான் ஒன்னும் தெரியலன்ற இக்னோரன்ஸோட நான் இருக்கேன் தூக்கத்துல நான் பிரம்ம சுரூபமா இருக்கேன் ஆனா எனக்கு தெரியவே இல்லை நான் அங்க ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோம் அந்த ஒன்னும் தெரியலன்றதை இக்னோரன்ஸ் அந்த இக்னோரன்ஸோட அவித்யாவோட பவுண்ட் ஆயிருக்கேன் நான் நான் என்ன பிரம்மமா அறியாம இருக்கேன் அந்த அறியாமையோட இருக்கிற இக்னோரன்ஸோட பவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு பேரு அந்த நாட்டுக்கு பேரு ருத்ரகிரந்தி அப்படின்னு பேர் நீங்க லலிதா சகசநாமெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாலுக்கு வந்து சொல்லுவோம் பிரம்ம கிரந்தி பிபேதினி விஷ்ணு கிரந்தி பிபேதினி ருத்ரகிரந்தி பிபேதினி அம்பால் எப்படிப்பட்டோம்னா வித்யா சொரூபி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சிறி வித்யா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அம்பாள் வந்து பிரம்ம ஜான சொரூபின் ஞானஸ்வரூபினி அம்பால் அப்ப வித்யா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குருநாதர் இந்த வித்யாவை கிரகணம் பண்றோம் ஆத்ம ஞானத்தை கிரகணம் பண்றோம் அந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மூணு நாட்டையும் இருக்குல்ல இந்த மூணு முடிச்சையும் நாட்டையும் பாண்டேஜையும் என்ன பண்ணுது லைட்டா லூஸ் ஆக ஆரம்பிச்சிருது ரொம்ப அபிமானத்தோட இருந்தோம் படிக்க வரத்துக்கு முன்னாடி இந்த வேதாந்தம் கேட்க கேட்க கேட்க மெதுவா மெதுவா மெதுவா ஒரு ஈஸியா எடுத்துக்கிறது நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு போன் பண்ண போது சொன்னாங்க நான் இப்ப ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் சாமி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் வேதாந்தம் கேட்க கேட்க என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு நம்ம கூட இருக்கிறவங்க இறந்து போனாலும் சரி என்னை விட்டு எது போனாலும் சரி அம்மா இறந்து போனாங்க அம்மா இறந்து போனப்ப எனக்கு துக்கமே வரல சாமி அப்படின்னாங்க அதான் வேதாந்தத்தோட சாமர்த்தியம் வெளியில இருக்கிறவங்க அம்மா இறந்து போனாலும் துடிக்கிறாங்க ஆனா இந்த வேதாந்தம் பண்ணப்ப இதுதான் நேச்சர் ஆத்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு எங்கேயும் போக்கு வரவு இல்லை எல்லாருமே ஆத்மஸ்வரூபமா இருக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்து மரணமே இல்லை ஜென்மமும் இல்லை எது போச்சு தேகம் போச்சு அது போய்தான் ஆகும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதாந்தம் உள்ள போக போக போக நம்ம இந்த லோக்கத்தை பத்தி எவ்வளவு பிடிமானம் இருந்துச்சோ இந்த தேகத்துல ஸ்தூல தேகத்துல எந்த அளவு அட்டாச்மெண்ட் பிடிமானம் இருந்துச்சோ இந்த சூக்ஷ்ம தேகத்துல மனசு புத்திலெல்லாம் எவ்வளவு அபிமானம் இருந்துச்சோ இது எல்லாம் மெதுவா மெதுவா மெதுவா டீலாவ் தளர்ச்சி அடைய அப்ப பிரம்மானத்தை குருநாதர் மூலமா அடைஞ்சு இந்த சம்சார முடிச்சுக்கள்னு சொல்லக்கூடிய நாட்டும் முதல்ல லூசாயி கடைசியில என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மானுபூதி உண்டாகும் போது இந்த ஹய கிரந்திகள் எல்லாமே நஷ்டத்தை அடைகின்றன பித்தியதே ஹய கிரந்தி எல்லா ஹிரதயத்துல இருக்கிற எல்லா முடிச்சுக்களும் நான் ஸ்தூல தேகம் நான் சூக்ஷம தேகம் நான் காரண தேகம் அப்படின்னு மூணு தேகத்தோட இருக்கிற பாண்டேஜ் நஷ்டத்தை அடைஞ்சிருது நாசமா போன மாத்திரத்துல தான் தானா இவன் நிக்கிறான் அப்ப அவசாதனம் அப்படின்னா நாசமடைதல் எது நாசமடைது சம்சார முடிச்சுக்கள் நாசமாகுது சம்சார முடிச்சுக்கள் நாசமாச்சுன்னாவே சம்சாரம் நாசமா போச்சு என்னோட மூணு தேகமும் மூணு தேகத்திலையும் இருந்த அகமகன்ற புத்தி என்ன ஆயிடுது இல்லாம போயிடுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம ஜானத்துக்கு பேரு உபனிஷதம் அப்படின்னு பேரு அப்ப உபனிஷதம்னு என்னது ஆத்ம ஞானம் குரு பக்கத்துல போய் தொடர்ந்து சம்சாரம் நாசமாகிற வரைக்கும் கண்டினியூஸா விடாம தொடர்ந்து அபியாசம் பண்ணி பண்ணி பண்ண இந்த வேதாந்தம் என்ன பண்ணும் மெதுவா முடிச்சுக்களை எல்லாத்தையும் தளர்ச்சி பண்ணும் அதுக்கப்புறம் சம்சாரத்தை நாசம் பண்ணி அதனால அந்த மாதிரியான இந்த வித்யாக்கு என்ன பேரு அப்படின்னா உபனிஷதம் அப்படின்னு பேரு உபனிஷத் அப்படின்னு பேருச்சா அப்ப உபனிஷத்துக்கு மீனிங் பிரம்ம ஜானம் குருநாதர் மூலமா தான் அறிய வேண்டும் இதோட வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசிய உபநிஷத்தோட இன்ட்ரோடக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இதோட நிப்பாட்டி போனோம் நிப்பாட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உபனிஷதம் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாந்தி மந்திரத்தை படிச்சுதான் ஆரம்பிக்கணும் இப்ப இந்த உபனிஷத்துக்கு நீங்க வந்து முண்டக்கோப்படி இதுல நம்ம முக்தி கோ உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கடைசியில இருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு எந்தெந்த வேதத்துக்கு எந்தெந்த சாந்தி மந்திரம் படிக்கணும் அப்படின்னு அதுல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைன்னா திரும்ப எடுத்து பார்த்துங்க யூடியூப்ல எல்லாமே இருக்கு அவைலபிளாக இருக்குது கடைசி ஒரு மூணு ரெண்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கூட போதும் நினைக்கிறேன் முக்தி கோபனிசத்தில் ஃபஸ்ட் சேப்டர்ல லாஸ்ட் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கேட்டீங்க அப்படின்னா எந்தெந்த வேதம் சுக்ல யஜுர்வேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் ருக்வேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் சாமவேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் அதர்வண வேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் சுக்லுர்வேதத்துக்கு என்ன சாந்தி மந்திரம் அப்படின்னா இங்க படிக்க போறோம் பூர்ணமதகா பூர்ணமிதம் இதத்தான் சொல்றோம் முடிவுடையும் சொல்றோம் என்னோட குருநாதர் வந்து சுக்லஜுர்வேதத்தை சேர்ந்ததுனால என்னோட பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா சுக்லஜுவேதமா நாங்க படிக்கிறோம் அப்ப நாங்க எந்த மந்திரங்கள் சொல்லும் போதும் படிச்சு கொடுக்கும் முதல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மந்திரம் பூர்ண மந்திரம் படிச்சுட்டு முடிக்கும் போதும் பூர்ண மதக மந்திரத்தோடு தான் எல்லாத்தையும் பரம்பரையில எங்க பரம்பரையில குருநாதர் பரம்பரையில படிப்போம் இந்த உபனிஷதத்துக்கு வாசிக்கிறேன் மீனிங் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு சாந்தி மந்திரம் மட்டும் நான் படிக்கிறேன் மெதுவா கவனிங்கள்ளான என்ன ஆயிடும் மெதுவா மெதுவா மெதுவா பைஹாட் ஆயிடும் எந்த இடத்துல சொரம் இருக்கோ அந்த மாதிரியே சொரத்தெல்லாம் மனசுல வைக்காதீங்க நான் எங்க ஏத்தி இறக்குறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு ஒரு பத்து வாட்டி திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும் ஆயிடுச்சா டெய்லி நம்ம ஆரம்பிக்கும் போதும் முடிவுலையும் இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லுவோம் ஓர் நமத போர் பூர் பூர்ணமுதட்ச பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணய பூர்ணய பூர்ணமாதூனமாய பூர்ணமேவிஷமேவிஷ உங்களுக்கு புக்கு வச்சிருந்தீங்கன்னா நாப்பத்தி மூணாவது பேஜ்லயும் இருக்கு ஐம்பத்தேஜ் இருக்கு ரெண்டத்துலயும் இருக்கு திரும்ப சொல்றேன் ஓர்ணமிதம் பூர்ண்பூர் நமுதச்சே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவா வசிஷ் இதுல அந்த பூர்ண மதக பக்கத்துல ஒரு விசர்க்கம் ரெண்டு டாட் போட்டிருக்கா சம்ஸ்கிருதத்துல ரெண்டு டாட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு விசர்க்கம் அப்படின்னு பேரு இப்ப நான் படிக்கும் எப்படி படிப்பேன் அப்படின்னா ஓம் பூர்ணமச்சரிப்பு அந்த இடத்துல உச்சரிப்பேன் பூர்ணமத அப்படி சொல்லக்கூடாது அங்கே ஒரு அது ஒரு அக்ஷரம் அது விசர்க்கிறது ஒரு அக்ஷரம் அது இஃப் இஃப் உச்சரிப்பு அந்த அர்த்தம் உச்சரிக்கணும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணசிய பூர்ணமாதாய இந்தாந்தி இருக்குல்ல அதுலயும் அந்த விசர்க்கத்தை எப்படி படிக்கணும்னா இஸ் உச்சரிப்பு படிக்கணும் ஓம் தி திந்தி கடைசியில சொல்லும் போது நடுவுல இருக்கிற அந்த விசர்க்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திசாந்தி ிாஷா இப்படி உச்சரித்தான் திரும்ப நான் சொல்றேன் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷே ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த பாடம் போதும் நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாந்தி மந்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம் நாளையிலிருந்து வியாக்கியான பாடம் ஹரி ஓம் ஓம் ஓம் பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணச ிாஷாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி